ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமைகள் அந்த காயத்ரி மந்திரத்தை சந்தியாவந்தனத்தில் ஜபம் பண்ண வேண்டிய முறையையும் விரிவாக பார்த்துன்னு வரும் நம்முடைய தர்மசாஸ்திரமே ஒவ்வொரு வேத மந்திரங்களையும் என்ன முறையில் சொல்லணும் எந்த முறையில் சொன்னால் அந்த மந்திரம் நமக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக நமக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிற பொழுதே நிறையா விஷயங்களை நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இன்னும் காயத்ரி மந்திரத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த அதை விரிவாக பார்த்தாலே ஒவ்வொரு வேத மந்திரங்களும் நமக்கு என்ன சொல்கிறது அது எப்படி நாம் அந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரம் நமக்கு பலனை கொடுக்கணுமானால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கு அதை நாம் வேதம் அப்படிங்கிற தலைப்புலேயே நாம் நிறையா விஷயங்களை பார்க்க போகிறோம் அதில் நிறைய கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கும் இந்த காயத்ரி மந்திரம் என்ன அர்த்தம் சொல்கிறது காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன இது வேதம் என்ன பாஷை என்ன பாஷையில் வேதம் மந்திரங்களை நமக்கு சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக நாம் வேதங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இப்போது நாம் பார்த்துன்னு வர்ற வரிசையில் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுற தான் ஜபம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படி என்ற பொழுது எண்ணிக்கையை எப்படி நாம் கையில் காண்பிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அதாவது நாம் எண் எண்ணிக்கிற பொழுது அந்த எண்ணிக்கை வெளியில் தெரியப்படாது அதற்காகத்தான் மேலே யோக வஸ்திரமாக பூனல் மாதிரியே துண்டை போட்டுண்டு கையை உள்ளே வச்சுண்டு ஜபம் பண்ணுறது அந்த எண்ணிக்கை வெளியில் தெரியப்படாதுங்கிறதுக்காக எப்படி எண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது அதாங்குலீனாம் ரேகாபிகி ஜபம் அன்வகமாச்சரையேத் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல கையில் உள்ள அந்த ரேகை ரேகைன்னா விரலில் மடிப்புகள் இருக்குது மூணு மூணு மடிப்புகள் தெரியும் ஒவ்வொரு விரல்லையும் அந்த மடிப்புகளை வச்சுண்டு கட்ட விரல்னால் தொட்டுண்டு எண்ணிக்கணும் பிராரபிய அநாமிகாயாஸ்து மத்தியமே பர்வநிக் கிரமாத் தர்ஜனி மூலப்பர்யந்தம் ஜபே தசசு மத்தியமாங்குழி மூலே தூய்பர்வ்வித்தயம் பவேத் தம்வை மேறும் விஜானீயாத் ஜபேத்தம் நாதி லங்கேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அதாவது எங்கே ஒன்று எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிராரபிய அநாமிக்காயாஸ்து மத்தியமே பர்வனிக் கிரமாத் மோதரவரலில் மூன்று மடிப்புகள் இருக்குது கீழே ஒன்று நடுவில் ஒன்று மேலே ஒன்று அதில் நடுப்புரை உள்ள அந்த ரேகையில் ஒன்றாவது நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும் தர்ஜனி மூலப்பரியந்தம் ஜபே தசசு பர்வசு அதாவது மோதர விரலில் நடுவில் உள்ள ரேகையில் ஒன்று அதற்கு கீழே உள்ளதில் ரெண்டு சுண்டு விரலில் அடியில் உள்ள ரேகையில் மூணு சுண்டு விரலில் நடுவில் உள்ள ரேகையில் நாலு சுண்டு விரல்ல மேலே உள்ள ரேகேல அஞ்சு மோதர விரல்ல மேலே உள்ள ரேக ஆறு நடுவிரல்ல மேலே உள்ள ரேக ஏழு ஆழ்காட்டி விரல்ல மேலே உள்ள ரேகேல எட்டு ஆழ்காட்டி விரல்ல நடுவில் உள்ள ரேகேல ஒன்பது ஆள்காட்டி விரல்ல அடியில் உள்ள ரேகேல பத்து தர்ஜனி மூலப்பரியம் ஜபே தசசு பர்வசு அப்படி என்னணும் பத்து எண்ணிக்கை மத்தியமாங்குழி மூலே தூய்பர்வத்விஜயம் பவேது தம்வை மேறும் விஜானியாது ஜபேத் தம் நாத்திலங்கேத் அப்படி பத்து எண்ணின பிறகு திரும்பவும் நாம் என்ன முறையிலேயே எண்ணின்று வந்தோமோ அந்த முறையிலேயே கட்ட விரலை திரும்பவும் கொண்டு வரணும் பதினொன்னாவதுக்கு அதாவது ஒன்றில் எங்கே எண்ணினோமோ அங்கே பதினொன்று அப்படி நாம் கட்ட விரலை எந்த வழியில் கொண்டு போனோமோ அந்த வழியிலேயே கொண்டு வரணும் நடுவில் உள்ள நடுவிரலில் உள்ள நடுரேகையும் அடி ரேகைக்கும் நடுப்புற மேரூன்னு பேர் அந்த இடத்துக்கு தம்பை மேரும் விஜானியாத் அதற்கு மேரூன்னு பேர் அதை தாண்டப்படாது ஜபேத்தம் நாத்திலங்கையே அதனால் அந்த ஆழ்காட் ஆள்காட்டி விரலில் அடியில் பத்தாவது வச்சுட்டு அப்படியே மோதிர விரலுக்கு வரப்படாது அப்போ எப்படி என்னண்டு போனோமோ அப்படியே விரலை கொண்டு வரணும் ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றாவது இடத்துக்கு கொண்டு வந்து பதினொன்று ஒன்று என்னணும் அப்படி பத்து பத்தாக என்னின்ட்டு ஜபம் பண்ணணும் அந்த மேருவை தாண்டப்படாது இதுதான் அங்கே உள்ள நியமம் பிறகு இது மாதிரி என்னண்டு வரணும் இந்த பத்து இருபது முப்பது அதை எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இடது ஞாபகம் வச்சுக்கணும் வாமஹஸ்தேன சங்கியாத்தம் சதம் அஷ்டோத்தரம் 10 பத்து ஆன பிறகு இடது கையில் மோதிர விரல்னு நடுவில் உள்ள ரேகையில் கட் இடது கட்ட விரலை வைக்கணும் வச்சால் பத்து அதற்கு கீழே இருபது அப்படியே பத்து இருபது முப்பதுன்னு இடது கையில் ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி தான் என்னின்று ஜபத்தை பண்ணணும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் சொல்கிறான் இதில் ரெண்டு மூணு விதமாக சொல்லியிருக்கா தர்மசாஸ்திரத்திலே ரிஷிகள் அதாவது அனாமிகா மூலப்பர்வ பிராரபியாபிக் கிரமேண தூ மத்தியமா மூலப்பரியம் ஜபே தசசு பர்வசு இன்னொரு விதமாக எண்ணிக்கிறதுன்னு சொல்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம் அதாவது மோதரவிரல்ல அடியில் உள்ள ரேகையிலேருந்து ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறது அப்படியே முதல்ல சொன்ன முறையிலேயே பிரதக்ஷமாக எண்ணின்னு வந்து நடுவரல்ல அடியில் உள்ள ரேகையோடு முடிக்கிறது அப்படி ஒரு முறை இருக்கு பத்து என்றத்துக்கு இன்னொரு முறை இருக்குது என்னென்னா மத்தியமாங்குழேர் மத்தியரேகாம் சமாரபிய பிரதட்சிணம் மத்தியமா மூலப்பரியம் அங்குஷ்டேன யதாக்கிரமம் இன்னொரு முறை என்னென்னா நடுவிரலை நடுவில் உள்ள ரேகையிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பித்து பிரதக்ஷமாக எண்ணின்று வர்றது அப்படி ஒரு முறை இப்படி மூன்று விதமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு இப்போ இந்த மூன்று முறையில் எதை எடுத்துக்கிறது அப்படின்னா இதற்கு விகல்பம்னு பேர் ஜபம் பண்ணுறதுக்கு மூன்று வழிகள் சொல்லப்பட்டிருக்கு இதற்கு விகல்பம்னு பேர் இதில் எதை எடுத்துக்கிறது அப்படின்னா நம் முன்னோர்கள்லாம் எப்படி தொடர்ந்து பன்னிட்டு வந்தாலோ அந்த முறையை எடுத்துக்கணும் எல்லா விஷயங்களுக்குமே இதான் அடிப்படையான விஷயம் ஒரு விஷயத்தை உத்தேசித்து ரெண்டு மூ ரெண்டு மூணு வழிகள் சொன்னால் எந்த வழியை எடுத்துக்கிறது அப்படின்னா நம்ம பெரியவா என்ன தொடர்ந்து பன்னிட்டு வந்தாலோ அந்த வழியை எடுத்துக்கணும் ஏன்னா அவெல்லாம் செய்து பார்த்து அதில் பலன்களை தெரிஞ்சுடுவா அவர்கள் போட்டு கொடுத்த வழியில் நாம் இதை நடைமுறைப்படுத்தணும் அப்போது இந்த அந்த முறையில் பார்க்கிற பொழுது நாம் முதல்ல சொன்ன மாதிரி தான் நடைமுறையில் இருக்குது அது மாதிரி ஜபம் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கணும் அதாவது மோதிர வரலில் நடுவில் இருந்து ஆரம்பித்து அப்படி பிரதக்ஷமாக எண்ணின்று வர்றது ஆள்காட்டி வரலனுடைய அடியில் பத்துன்னு முடிக்கிறது முடிச்சுட்டு திரும்ப கையை கொண்டு கட்டை வரலை கொண்டு போன வழியிலேயே திரும்பவும் கொண்டு வந்து மோதர வரலனுடைய நடுவில் பதினொன்றுனு ஆரம்பிக்கணும் அப்படி ஜபம் பண்ணுறது அப்படின்னு தான் நம்முடைய முன்னோர்கள் நம் பெரியவாள்லாம் நமக்கு பண்ணி காமிச்சிருக்க அந்த வழியில் நாம் அந்த ஜபத்தை பண்ணணும் இதுதான் பத்து பண்ணினாலும் சரி நூறு பண்ணினாலும் சரி ஆயிரம் பண்ணினாலும் சரி பத்தாயிரம் பண்ணினாலும் சரி எவ்வளோ பண்ணுற பொழுதும் இப்படி நாம் எண்ணிக்கையை எண்ணின்று வரணும் அப்படி எண்ணின்று ஜபம் பண்ணணும் இந்த காயத்ரி மந்திரத்தை அதே தான் வேத மந்திரங்கள் சொல்கிற பொழுதும் கையில் எண்ணின்று சொல்லணும் வேத பாராயணம் பண்ணுற இடங்கள்லாம் பார்த்தா தெரியும் கையில் என்னென்று சொல்லுவாள் வாக்கியம்னு பேர் வாக்கியம் என்னென்று சொல்லணும் இவெல்லாம் என்னாமல் சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் அப்படி என்னென்று சொல்லணும் அதில் இந்த காயத்ரி மந்திரத்தில் இருபத்தி நாலு அக்ஷரங்கள் இருக்குது சத்யக்ஷரா காயத்ரி அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது இருபத்தி எழுத்து இருக்குது அதுக்கு தான் காயத்ரின்னு பேர் அந்த இருபத்தி நான்கு அக்ஷரங்களும் விதமான தேவதைகளை சொல்கிறது அந்த தேவதைகளையும் நாம் உபாசிக்கிறோம் இருபத்தி தெய்வங்களை உபாசிக்கிறோம் ஒரு காயத்ரி மந்திரத்தினால மட்டுமே இப்படி அவ்வளவு பெருமைகள் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அந்த முறையில் நாம் இந்த ஜபத்தை பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காயத்ரி மந்த்ரம் இந்த காயத்ரி மந்திரம் என்ன அர்த்தம் சொல்கிறது இந்த காயத்ரி மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் வேறு என்னென்ன காமனைக்காகலாம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வேதங்கிற தலைப்பில் நாம் விரிவாக பார்க்கலாம் அடுத்த தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்